ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணு நமராதி வசவோயே விேஷ்வின மருத்தோஷ்மாய் கந்தர வீக் விஸ்மிதாச்சைவசருவே விஸ்வரூபத்தை புகழ்ந்து பேசுகிறான் விஸ்வரூப தரிசனத்தினுடைய அனுபவத்தை எல்லாம் சொற்களால வெளிப்படுத்துகிறான் அர்ஜுனன் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ருத்ராஹா ஆதித்யாக வசவஹா ஏஜ சாத்தியாக எல்லாம் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களாக கருதப்படுகிறவர்கள் द्र आदि वसुक सा विश्वदेव विश्वश्विन अश्वनी मृत मरत मृदगण ऊष्म पितृक गंधर्वयक्ष असुर सिद्धंगा गंधर्व यक्ष அசுரர்கள் குபேரன் முதலான யக்ஷர்கள் விரோச்சனன் முதலான அசுரர்கள் கபிலர் முதலான சித்தர்கள் துவாம் உன்னை சர்வே எல்லோரும் பிஸ்மிதா செய்வ மிகவும் வியப்போடுக கூடியவர்களாய் வீக்ஷந்தே அப்படின்னு சொன்னா நன்றாக பார்க்கிறார்கள் என்று ஆக அச்சம் இருந்தாலும் இவர்களெல்லாம் தேவதைகளாகவும் பக்குவப்பட்டவர்களாகவும் இருப்பதால் இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா நிகழ்ச்சியையும் அறிவின் துணை கொண்டு வேடிக்கை பார்க்கிறார்கள் அவர்கள் வியப்போடு இந்த காட்சியை எல்லாம் சௌமியமான காட்சிகள் வியப்புக்குரிய காட்சிகளையும் அச்சமூட்டுகின்ற காட்சிகளையும் அவர்கள் வியப்போடு பார்க்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே உபதேசம் செய்திருக்கிறார் இன்றைக்கு இந்த ஸ்லோகத்தை இந்த அளவிலே பூர்த்தி செய்கிறேன் அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு படிப்போம் ருதிராதித்தோய விஸ்வேஷ்வின மருத்தோஷ்மபாசுர வீக் விஸ்மிதே